ராமாஜத பாத்தம் ஜான வைராணம் சீம நாதாரியம் மந்தே வேலி லட்சீநா சரம்பா முன மதிய மாச்சாரிய பரிய வந்தே குரு பரம்பா யோ நிச்சு பதஜயும வியமோகஸ்தரா திருணாயே அஸ்மர்தோசியைகிண்டோ காமாசரணும் பிரபாபிதா சய விமூதி மதன்மையகிரமீம்தீயுகலம் பிரணமா ூதம் சலசிய மகதாய பட்டநாலேகரோகி வாகா பத்தேனு பர காலயேந்திரா மராச முனி பிரணதோஸ் நலையம் சவிங்லோகிவாக்கோத வாழி பரகாலன் வாழி கலிகண்டி வாழி குரையலோர் வாழ் வேந்தன் வாழியானை வாழ்வழியால் மந்திரங்கள் மங்கயர் வாழ் தோயால் சுடர் மாணவேள் நெஞ்சக்கரள் கடிதேவம் அடங்கான நெஞ்சக்கடல்லவரம் தமிழ் அஞ்சு கிழக்கிய மாரணசாரம் பரசமயா பஞ்சக் கலனின் பொறி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே யமானு சமுனியே சங்க கெடுத்தாண்டதவராசா பொங்குபுகள் மங்கையர் யோனிந்தமரையாயிரமனைத்தும் சங்கமனம் நீ எனக்கு தா வாடினன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயரிடும்பில் பிறந்து கூடினேன் கூடியவர் தம்மோடு அவர் அரும் கலவியே கருதி கூடினேன் ஓடி ஒய்வதோர் பொருளால் உணர்வனும் பெரும் பதம் தெரிந்து நாடினேன் நாடி நான் கண்டுகொண்டேன் Nārāyana vennam nāmaṁ Vādi nēn vādi varundi nēn manattāl Pyrundhu yariđuṁ baiyil pyrandhu Kūdi nēn kūdi ila avar tham mōdu Avar tharum kalaviyy karudhu ūōdi nēn vōdi uivadōr purulāl Vinar vēđuṁ bērumbadam tērindhu நாடி நான் கண்டுகொண்டேன் நாராயணா வெண்ணும் நாமம் ஆவிதேயனின் துருகி அவரவர் பணமுலை துணையா பாவித்தனை பழுது போயுழிந்தன நாள்கள் நம் துணையொடும் புணரும் நாராயணாவும் நாம ஆவியே அமுதேயனினந்துருகே அபரவர்பன முலை துணையா பாவியே நுணராதன பகலும் பழுது போயுழிந்தன நாள்கள் நம் துணையொடும் புணரும் சூழ் புணல் குடந்தையே தொழுது நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் கமே வேண்டி தீவின பெருக்கே தெரிவமாறுவமே மறுவி ஊமனார் கண்ட கனவிலும் படுறாய் ஒழிந்தன கழிந்தவன் நாள்கள் ராமனார் தாத நம்முடையடிகள் தம் அடைந்தார் மனத்திருப்பார் ான் கண்டுகொண்டேன் நாராயணா வெண்ணும் நாமம் வெண்டிய வேண்டி வீழ் பொருட்கிறங்கி வேர்கனார் கலவிய கருதி நின்றவானில்லா நெஞ்சினையுடைய என் செய்க நெடு விசும்பனவே பன்னியாய நிவாரகம் கேண்ட ஆழியாழியான அருளே நன்றி நானுயனான் நான் கண்டுகொண்டேன் நாராயணாகும் நாமம் கல்வனே நானே படிறு செய்திருப்பேன் கண்டவா திரி தந்தேனேலும் தெள்ளியேனானேன் சொல்கறிக்கமைந்தேன் சிக்கன திருவருள் பெற்றேன்லா முருகி குரல் தழு தொழிந்தேன் உடம்பெராம் கண்ணனே சோரா நள்ளிரளவும் பகலும் நான் அழைப்பன் நாராயணா வெண்ணும் நாமம் எம்பிரானந்த என்னுட சுற்றம் எனக்கரசுடைவானாள் அம்பினார கருவெருக்கொள நிருக்கே அவர் உயர் செகுத்த வெம்மண் நல்லுழாம் சோழ வணங்கி நம்பிகளு கண்டுகொண்டே நாராயணாவின் நாமம் எம்பிரானந்த என்னுட சுற்றம் எனக்கரசுட் அன்பினால் அரக்கரு பெருக்கொள நிருக்கே அவர் உயர் செகுத்தயம் மன்னல் அம்புலாம் சோழ மாமதில் தஞ்சமாவணி கோயிலே வணங்கி நம்பிகாலும் கண்டுகொண்டேன் நாராயணா வெண்ணும் நாம் ஏற்பிறப்பரேறி வரவர் நீர் இன்னதோர் தன்மயென்றுணரீர் கற்பகங்குலவர் கலைகளன்று உலகில் கண்டவா தொண்டரை பாடும் பொருளாளி சொல்லுகேன் வம்மேன் சூழ் புணு குடந்தொழுமேன் நற்பொருள் கான் மென்பாடி நுழைமேன் நாராயணாயும் நாமம் கற்றிலேன் கலைகளை கருதும் கருத்துளே திருத்தினேன் மனத்தாய் பெற்றிலே நகனால் பேடையேன் நன்மை பெருநிலத்தார் உயிர்கல்லாம் வேண்டி செல்வதாக பத்திலே நடிகாராயணும் புலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயராயினவெல்லாம் நிலம் தரம் தேயம் நேள் விசும்பருளும் அருளோடு பெருநிலமளுக்கு அழந்தரும் மற்றும் தந்திடும் பெற்றதாயினாயின செய்யும் நலந்தரும் சொல்ல நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் புலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுத்துஜராயினவெல்லாம் நிலம் தரம் செய்யும் நீள் விழும்பருளம் அருளோடு பெருநிலமளிக்கும் வளந்தரும் மற்றும் தந்திடும் பெற்றதாயினமாயின செய்யும் நலந்தரும் சொல்ல நான் கண்டுகொண்டேன் narayana vennum naamam manjula jala vandare maani mangayar vaalkale gandre sanjola haladta devanammalai ivai konde sikkanattonde runjam bodalam endu yarvarel ninamel tuyarale sollelunnandam nanjudan kandir nammuda vinakku Nārāya nā vennu nābam. Manjula mjolai vandaramanīr. Mangayā aruvā āļkalikandī. Shenjula laludutta dheivanan mālāy. Iwai kundu sikkhanat tondīr. Tunjumbo thadamien tūyarvarillinamien tūyarilinamien tūyarilinamien tūyarilīr sullilunnan nāam. Nanjudhan kandīr nammudavinaikke. narayana vennum naamam malima palatturvana tudal kada varishilai valai vetti andralanaru thandadam poliladambara irundanalimayattul alima mugil adar thara aruvarai agada romugade re pilima mayal nadanjayam dadanjunai piridu sendadanenje malima valatturvana tudal kada பரிசிலை வளவித்து அண்ணேலன அருநந்தடம் பொடிலிடம் வர இருந்த நலிமயத்துள் அருவரை அகடரு முகேறி மாமையில் நடஞ்சையும் சென்ற அலங்கமா கடல் அறி குலம் பணி செய்ய அருவரையனைகட்டு இலங்கை அடிகள் தான் இருந்த நலிமயத்து இளங்கள் போல் வனவிரலிருஞ்சினத்தன வேடங்கள் துயர் கூற பிளங்கள் வாழையத்தறி அவதிரி பிரிது சென்றட நெஞ்சே குடிகொள் நுண்ணிட சுரிகுழல் துளங்கையத்து இளங்கொடி திறத்து ஆயர் இடிகொள் வெங்குரலின விடையடர்த்தவன் இருந்த நலிமயத்துள் அடிகொள் வேங்கையின் மணி அரமிச வேளம் பிடியினோடு வண்டி கொள்ளும் பிரிது சென்றே அறங்கொளால் அறியுருவென வெறுபற ஒருவனதல் மார்பந்திறந்து வானவர் மணி முடி படிதர இருந்த நலிமய சொல் இறங்கு ஏனங்கள் வள மறு பிழந்திட கிடந்தருகி வேசும் பிறங்கு மாமணி அருவியொடிதரு நட நெஞ்சே அரச கடல் கிடந்தவன் கனகடல் அவரர்கள் தொடுதேத்த அரசமேகலை அலர்மகள் அவளோடும் அமர்ந்த நலிமயத்து அரசர் மூளை அளமிகுதே தோய்த்து தன் நிலம் பிடி தருள் செய்யும் விருதி பள்ளி கொள் பரமபென்னு இனங்கிவானவர் மணிமுடி பணிதரா இருந்த நலிமயத்து மாதவி நடுங்கொடி விசும்புரா முகல் பற்றி நுழைந்து வன் திச சொலும் நடனெஞ்சேறு கொள் வேங்ககள் கணவர தழுவிய கரிவளர் கொடி துண்ணி போர்கொள் வேங்ககள் புனைவரத பேர்கள் பூங்கொழில் மயத்துள் பூஞ்சுனை தடம் படிந்து இரவு கூர்ந்திருள் பெருகிய வரமுடை இரும்பசி அது கூற அரப மாகங்கொழில் தழுவிய அருவரை மயத்து ரமணாதியம் பணி முகில் வண்ண yen nenne mayorgal piramanodu sen nadidulum perundhai virid sen nadananje odiya hira naamam mangalu nardavarke uru tuyaradayamal yadham indin indarulum perundhai irundanali mayatte aadu malgiya penda vindalarendra tadal porayedil naakke pedavandhaleriya veruvaru பிரிதிசன் நடனெஞ்சு அரியமா முகில் படலங்கள் கிழந்து அவை முழங்கிட கடிகன்று பெரிய மாசுநரையன பயருதரு பிரிதியம் பெருமானொழில் மங்கையர் கலியண தொழில் மாலை அரியவின் நிசப்பாடு நல்லவர்க்கு அருவினையடையாகவே அரியமா முகில் படலங்கள் கிழந்து அவை முழங்கிட களி பெரிய பிரிதியம்பெருமான அரியவின் நிசபாடு நல்லவர்க்கு அருவினையடைய வேற மூத்துக்கோல் துணையா முன்னடி நோக்கி வளைந்து இத்தகால் போல் தள்ளி மெல்ல இருந்த கிளையா முன்னேற்றதாய் போல் வந்த பேச்சு பெருமுலையோடு உயிரவற்ற வாங்கி உண்டவாய் வதறிவனங்குமே குற்றமூத்துக்கோள் துணையா முன்னடி நோக்கி வளர்ந்து இற்றகால் போல் தள்ளி மெல்ல இருந்த கிளையா முன்னேற்றதாய் போல் வந்த பேச்சு பெருமுலையோடு உயிரவற்ற வாங்கி உண்டவாயால் வதறிவணங்குமே முதுகுபற்றிக் கைத்தலத்தால் முன்னொரு கோலூன்று விதிர் விதிர்ந்து கன்றுடன் மேற்கிளை கொண்டிருமே இதுவண்ணெண்ணு இளையவரே சாமுன் மதுமுன் வண்டு பெண்கள் பாடும் வதறி வணங்கொதுமே உரிகுள் போல் மீனம்பெழுந்து உந்தளர்ந்துள்ள மெல்கே நெறியா நோக்கே கண் சுடந்து நின்று நடங்கா முன் அருதியாகில் அஞ்சமன்பாய் ஆயிரนามம் சொல்லி வெரிகல் வண்டு பங்கல் பாடும்வதரி வணங்குதுமே பீளசோர் கண்ணிடுங்கி பிச்சடம திருமி தாල් கள நோவ தம்மில் முட்டி தள்ளி நடவன் மலையாகி கன்று மேலபாயும் தண்டடம் சோழ் வளரிவன்கொதுமே பண்டு காமரானவாரும் பாவயர்வாயமுதமுண்டவாரும் வாழ்ந்தவாரும் ஒக்கஉரை திருமேண்டுகாலியோ நீ தள்ளி நடவாமுன் வண்டுபாடும் தந்துடாயான்தறி வணங்குதுமே வைத்த சொல்லோடிழேங்கு இரும இழைத்து உடலம் பித்தர் போல சித்தம் பேராய் பேசி அயராமும் அத்தனை தயாதிமூர்த்தி ஆள் கடலை கடைந்த வைத்த சோதரியம் பெருமான் வதறி வணங்குதுமே அப்பர்மூத்தவாறு பழ்ப்பது சீர்த்திரளையொப்ப ஐக்கள் போத உந்த உந்தமர் காண்மின் புலாமன் கொங்கணார் நாங்கள் வாழ்வுமானி போன் மினிங்கிறேமின் இருமி இழைத்தீர் உள்ளம் கூசிட்டு தீரென்று குவளயம் கண்ணி அறிவாசமான மூத்து பூந்திருந்துள்ள மெழுகி கலங்க வைக்கள் போல உந்தி கண்டபில்துன் கலங்களாய தண்டுடாய் கொண்டு ஆயிரநாமம் சொல்லி வளங்கள் தொண்டருபாடியாடும் வதரி வணங்குதுமே பண்டு ரெண்டே நொண்டு வாழும் பதறி நெடுமாலை கண்டல் வேலி பதறிடு மாலை கண்டல் வேலிங்கை வேந்தன் கலிய நொலி மாலை தொண்டருவாடியாட கூடலில் அண்டமல்லால் மற்றவர்க்கு ஊராட்சி அறியோமே ஜனமுனாகி இருநிலமிழந்து அண்ணின அடிமயவர் மனங்க தான் அவனாகம் தரணியில் புரள தடஞ்சில குணித்தவெந்தலை சோலை கற்பகம் பயந்தொணர்ந்து வணங்கும் கங்கையின் கரமேல் வளரியாச்சிராமத்துள்ளானே நமுனாகி இருநிலமிடந்து அன்னை நடிமஜவர் வணங்க தானவனாகம் தரணியில் புரள தடஞ்சில குணித்த வெந்தலை சோலை கற்பகம் பயந்தொணர்ந்து கங்கையின் கரமேல் வளரியாச்சிராமத்துள்ளானேடையுருவச் சுடுசரந்துறந்து கண்டு முன் கொடுந்தொழில் உறவோன் ஊனுடையகலத்தடுக குழிப்பன் உயிர்கவன் துகந்தயம் ஒருவர் கமலத்தயனடு தேவர் சென்று சென்னு நீர் கங்கையின் கரமேல் வதரியாச்சிராமத்துள்ளானே இலங்கையும் கடலும் அடலருந்து பின் இருநிதிக்கிறவனும் அறக்கர் குலங்களும் கடமுன் கொடுந்தொழில் புரிந்த கொற்றவன் சுடன்றில்சும்ங்கரமேல் உனக்கு சொல்லுவன் மனமே தொழு தொழு தண்டர்களிடமக்கு பிணியொழித்தவர பேருளனம்பெருமான் குடலால் ஆரமும் வாரி வந்து நீர் மணிகொழித் தெளிந்த கங்கையின் கரவேல் மதுரியாச்சிராமத்துள்ளானே இடைக்கிருந்து வந்த மற்றவழ்தான் பெருமுல சுபச்சிட பெற்றதாயிருக்கு அஞ்சுவன் என்று தளந்திட சே வளர்ந்தலைவன் சுமந்த செம்பு வாய் முகட்டிழிந்த கங்கையின் கரமே வதரியாச்சிராமத்துள்ளேரணங்குள் செழுங்கயற் ஒரு மரத் தொழில் புரிந்து வாரணங்கி மிளரேடு முன் நடத்த மன்னெருமாத்தி கங்கை கரமே வதரியாச்சிராமத்துள்ளான இந்திரல்களிரும் வேளபாஜமுதும் விண்ணொடு விண்ணவர்கரசும் இந்திரற்ருளி யமக்குமிந்தருளும் மடிகளம் பெறுமான் ஆயிரமுகத்தினால் அருளி மந்தரத்திழிந்த கங்கையின் கரவேல் வதரியாச்சிராமத்துள்ளானே மான் முனிந்தொருகால் வரிசில வள வைத்த மன்னவன் பொன்னிறத்துறவோன் ஓன் முனிந்த மனு புகிர் முறிமடுத்து முனிந்திரல் சாபம் தவிர்த்தவன் தவம் புரிந்து கங்கையின் கரவேல் வதரியா சிராமத்துள்ளானே குண்டல் மாறுதங்கள் குலவரி தொகுநீர் குரகடல் உலகவுடன் உம்பருமூடியுமானது அங்கவணியாளமராண்டு மாமணி நீர் கங்கையின் கரமேல் மதரியாச்சிராமத்துள்ளானே வருந்திரமணிநீர் கங்கையின் கரமேல் மதரியாச்சிராமத்துள்ளானை கருங்கடல் முன்னீர் வண்ணன கலி அன்பாய் ஒலி செய்த பணு வல்லம் செய்தார்கள் உலகமாண்டு பெண்குடை கேள் இமயவராக வருதாவே வருந்திரமணி நீர் கங்கையின் கரமேல் பதறியாச்சிராமத்துள்ளானை கருங்கடல் முன்னீர் மன்னன எண்ணி கலி அன்பாய் ஒலி செய்த பணுவல் வரம் செய்துடன் மறுவே இருங்கடலுல வெண்குடை கேள் இமயவராகுவருதாமே கலையும் கரியும் பரிமாவும் திரியும் காணம் கடந்து போய் சிலையும் கனையும் துணையாக சென்றான் வென்றிச் செருக்களத்துல நீட்டி மதி நீர் இளங்கலைவன் தலைவத்தரு துந்தான் கலையும் கரியும் பரிமாவும் திரியும் கானம் கடந்து போய் சிலையும் கனையும் துணையாக சென்றான் வென்றிச் செருக்களத்து இளை கொண்ட நீரணி மது நீர் இளங்க வாழறக்கரு தலைவன் தலைவத்தரு துந்தான் சால கிராமம் அட்ஜே உடஞ்சூழ் கரியும் பரிமாவும் ஒலிமாந்தேரும் காலாளு உடஞ்சோண்டெடுந்த கடி இலங்கை பொடியா வடிவாய்ச்சுறந்தான் இமயோர் வணங்கமணும் அரஞ்சோன் டெங்கு மடகாய சாளக் கிரம் மடளெஞ்சே உலபுதிராயும் குலவராயும் ஊழி முதலாயندேக்கும் nilavum chudarum irulumai nindraan venri viraladi valavan vaanaramb perumaan maruva varakkarkennan nam salavan salanchon dalagaya சால கிராமட நெஞ்ச குரான் குடந்த யுத்தமன் ஒரு காலிருகால் சிலை வளைய தேரா வரக்கர் தேர்வள்ளம் செற்றான் வற்றாபரு புனல் சூராமுடைய சிறவண்டரின் தாரான் தாராவயல் சூழ்ந்த சாரம நெஞ்சே அடுத்தார் தெரிந்தாள் பிளவாய் விட்டல அவள் மூக்கையில் வாழால் விடுத்தான் விளங்கு சுடராஜி விண்ணோர் பெருமான் நன்னார் முன் அடுத்தார் தெழுந்த பெருமழையை கல்லொண் இன நிறகா தடுத்தான் தடஞ்சூழ்ந்த சால கிராமட நெஞ்சே காயாய் வந்த பேயுயிரும் தயிரும் விழுதுமுடனுண்டவாயான் தூய அரியுருவிற்குரளாய்ச்சென்று மாவழிய ஏயான் இறப்போ வடிவனின் உலகெழுந்தாயான் காயா மலர்வண்ணன் சாலகிராமட நெஞ்சே ஏனோரஞ்சமெஞ்சம்தொள் ணியனை ஊணகலம் பிளவெடுத்த ஒருவன் தானே இரு சுடராய் தீயாய் மாறுதமாய் மலையாயருத்தும் தானாய் காடுமான கிராமமடனெஞ்ச கந்தாரெம்பும் சுடுநேரும் மெய்யில் போசி கையகத்து தலை கொண்டுலகேழும் திரியும் பெரியோந்தான் சென்னு தாய் சாபம் தேரங்க முதல் தந்தான் சந்தார் புழில் சோழ்ந்த சால கிராமடனெஞ்சே தொண்டாபினமும் இமயோறும் துணை நூல் மார்பி நந்தனரும் அண்டாயமக்கே அருடாய என்று பண்டார் கயல் அணையும் கோயில் அருகல்ல வயலினரைகள் முகமலர்த்தும் வயல் சோழ்ந்த சால கிராமத்தடிகளை கார்புறவின் மங்க வேந்தன் கலிகனொரி செய்மிழ் மாலை திரிவுடையார் அமரரசவின் மங்கவேந்தன் கலிய நொலிசை தமிழ் மாலை ஆராருலகத்தறிவுடையார் அமரர் நன்னார் தரசாழ பேராயிரோ பிதாத்துமினே வானிலா முருகல் சிறுநுதல் பெருந்தோள் மாதரார் வனமுலை பயனே பேணினேன் அதனை பிழையன கருதி பேடையேன் பிரவி நோயருப்பாணிலே நிறினேன் என்னே இளையவர் களவியம் திரத்தனானேன் வந்தும் திருவடி அடைந்தேன் நெய் விசாரணையுழந்தா முருகல் சிறுநுதல் பெருந்தோள் மாதரார் வனமுலை பேணினேன் அதனை பிழையன கருதி பேதையேன் பிறவினோயரு இளையவர் களவியானேன் வந்து திருவடியடைந்தேன் நை விசாரணிய துளைந்தால் புலம்படி உருவிற்கரு நடுங்கண்ணார் திரத்த நாய ரத்தையே போகமே பெருக்கி போக்கினேன் புழுதினை வாழம்புரி தடக்காயனே மாயா வானவர் கரசனே வானோர் நலம்புரிந்திரஞ்சும் திருவடி அடைந்தேன் துந்தாய் பூதினப் பெருக்கிக் களவினை துணிந்து சுரிகுடல் மடந்தயர் திறத்து காதலே கண்டவா திரிந்ததுண்டனே நமந்தமறு செய்யும் வேதனை கொடுங்கடுங்கிலேன் வேதவன் திரையலமரக் கடந்த நாதனே நை விசாரணைய துளைந்தாய் நம்புலாம் கூந்தல் மனைவியைத் துறந்து பிறர் பொருள் தாரமின்றிவற்றை நம்பினாரிறந்தார் நமந்தமர் பற்றி அற்றி பாவையை பாவீ கழுவன முடிவதற்கு நம்பனே வந்தும் திருவடி நை விசாரணைய துழந்தாய் இடும்பயால் அடற்குண்டிடுமினோ சொற்றன் இறந்தவர்க்கில்லையே என்று நெடுஞ்சொலால் மறுத்த நீசனே நந்தோ நினைக்கிழன் வினைப்பயம் தன்னை நெடுஞ்சொலார் கடியார் காலனார் தவறால் படுவதோர் கொடுமிரை கஞ்சி நடுங்கி நான் வந்தும் திருவடி அடைந்தேன் நை விசாரணிய துழந்தாய் ஓடிய மனத்தால் சினத்தொழில் புரிந்து திரிந்து நான் சினத்தொடும் உயிர்களே கொன்றேன் உணர்விலே நாதலா மணார் வாடியை பெரிதும் பரிசளித்திட்டேன் பார் கடல் கிடந்தாய் ான் வந்தும் திருவடி அடைந்தேன் நை விசாரணிய துழந்தாய் நெஞ்சினால் நினைந்தும் வாயினால் மொழிந்தும் நீதி அல்லாதன செய்தும் துஞ்சினார் சொல்லும் தொல் நரிகேட்டே துளங்கினேன் விளங்கணி முனிந்தாய் நஞ்சலே அறிய நெஞ்சிலே பெரியா வானவாதானவர் நஞ்சலே வந்துவடி அடைந்தேன் நை விசாரணிய துழந்தாய் எலியாறு நலிக வேண்டு என் மேலங்கரே வாழுமாறு ஐவர் கோபினார் செய்யும் கொடிமையை மடித்தேன் குறுங்குடி நடுங்கடல் வண்டாரின் சொல் பண்மலு கொண்டு உன் பாதமே பரவினான் பணிந்து ால் வந்துவடி அடைந்தேன் துழந்தாய் இடச்சுவருவை தென் புதூ நாட்டி உரோமம் வேந்து ஒன்பது வாசல் தானுடை குரம்பை பிரியும்போது உந்தன் சரணமே சரணம் என்றிருந்தேன் உடை கமல திருவிழக்கரசே தலைகள் கடல் கிடந்தாய் நான் உடைத்தவத்தால் திருவடியடைந்தேன் நை விசாரணிய துளைந்தாய் ஏசம் வந்தனுகா வண்ணெண்ணு எழுமினோ தொடுதுமென்று இமயாறு நாதன் வந்திரஞ்சும் நை விசாரணியத்தந்தய சிந்தையுள் வைத்து காதலே மிகத்த கலியன் வாயொலிசை மாலைதான் கற்று வல்லாரிகள் ாம் எழுமோ தொடுதுமெண்ணு இமயோர் நாதன் வந்திரஞ்சும் நெய்மிசாரணி அத்தந்தய சிந்தையுள் வைத்து காதலே மிகுத்த கலியன் வாயொலிசை மாலை தான் வையகமாண்டு வருதாமே அங்கன்யாலமஞ்ச அங்கோராளறியாய் அவுனன் பொங்கவாக வள்ளுகிறாள் போழ்ந்த புனிதனிடம் செங்க நாளை கொம்பு கொண்டு பத்திமயால் அடிக்கிற சிங்கவேல் கொன்றமே அங்கஞ்சாலமஞ்ச அங்கோர் ஆளறியாய் அவனன் பொங்கவாகம் வள்ளுகிறாள் போண்ட புனிதனிடம் எங்க நாளை கொம்பு கொண்டு பத்திமயால் அடிக்கள் எட்டு அஞ்சம் சிங்கவேல் கொன்றமே அழைத்த பேழ்வாய் வாழையிற்றோர் கோளறியாய் அவனன் கொலைக்கையாளன் நெஞ்சிடந்த கூறுகிறாளனிடம் மறைத்த செல்ரிந்த வந்துமேழ்வாய் வாழையிற்ற கோியாய் அவுனன் வாய்ந்த வாகம் வள்ளுகிறாள் பகிர்ந்தவம் மானரிடம் ஓய்ந்த மாவம் உடைந்த குன்றம் அன்றையும் நின்றழலால் தெندவேயமல்லாதిల్లా சிங்கவேல் குன்றமே யுக்பம்பவ்வேல் பொன்பயரோன் ஏதலெண்ணுயிரவவ்வி ஆகம் வள்ளுகிரால் மகேந்தவம்மானதிடாம் கவ்வனாயன் களகம் உச்சே போதடகால் சுளன்றே தெய்வமல்லான் செல்லவண்ணா சிங்கவேல் குன்றமே தெندவேல்வாய் வாழையிற்றோர் கோளறியாய் அவுணன் போன்றவாகம் வள்ளுகிறாள் போர்ந்த புனிதனிடம் சென்று காண்டற்கரிய கோயில் சிங்கவேள் கொன்றமே தெரிந்த பைங்க நிலங்கு பேழ்வாய் ஏற்றெடுதென்று இருந்து வானோர் கலங்கியோட மாணரிடம் தெரிந்தவே என் முனையுள் என்று மூலகும் பிறவும் அனைத்து மஞ்ச வாழறியாய் இருந்தவம் மாணரிடம் அனைத்த தேசம் கல்லுமல்லுடவே tinal tanayum chellavonna singa veed kondave a tadumbanan muganum ee sanumai murayale hatta angoraal hariyai irandavamman aridam kaitavagane tholippa kalladarveengala poi theithadiyal vin sivakkum singa veed kondame kallananje naam thodudum NAMMUDA NAMM PERUMAAN ALLIMAZAR PULHAN INDRA AYIRAM THOLANIDAM MENILLIMAL HIKKAL UDAIPPA PULHLIDAYAARTHU ADARUVAAL SILLLU SILLLENN OLLARADA SINGGAVEL KUNDRAMEN SHANGANALI ITTIRANJUM SINGGAVEL KUNDRUDAYA YANGALI ZANAM PIRANAY மிழ் நோட்புலவன் மங்கையாளன் முதல் சீர் வண்டியன் செங்காள செஞ்சொல் மாலை வல்லவர் எங்க நாள் ரஞ்சம் சிங்கவேள் குன்றுடைய எங்கடீசனம்பிரானை இருந்தமிழ் நோட்புலவன் மங்கையாளன் மண் முதல் சீர் வண்டியன் செங்கையாள செஞ்சல் மாலை வல்லவர் பொங்கலர்ந்த மலர் குருந்த முசித்த கோபல நம்பிறான் சங்கு தங்கு தடங்கடல் துயில் கொண்ட தாமரை கண்ணினன் பொங்குள்ளவாய் பிளந்த புராணரு தம்மிடம் பொங்குணே செங்கையல் திளைக்கும் சுனை திருவேங்கடமெஞ்சமே பொங்கலர்ந்த மலர் குருந்த முசித்த கோபல நம்பிறான் சங்கு சங்கு தடங்கடல் துயில் கொண்ட தாமரை கண்ணினன் பிளந்த புராணர் தம்மிடம் பொங்கு நீர் செங்கையல் திளைக்கஞ்சு திருவேங்கடமட நெஞ்சமே வது பகல் அரங்கம் இறங்கவன் பேய் முறை பிள்ளையாய் உயிருண்ட பிரவன் பெருகுமிடம் நடன் நன்றி கடமெஞ்சமே திற நடந்தனின் மலன் நேமியான் என்றும் வானவர் கைதொழும் இணைத்தாமற அடியான் பொழிந்திட பாரதம் கைதிற்று வெண்ண பரஞ்சொடர் கோத்தங்காயம் வாடில் குரப வினந்த எங்கோபலன் ஏ துவாரதம் மனத்துள்ளான் இளவந்தமே விம்பிரான் தீர்த்த நீர்த்தடம் சோழசோழ் மே மண்கையான் நபுணர்க்கு நாயகன் வேள்வியில் சென்று மணியாய் மண்கையாள்தான் மரமரமேடை இத வளத்தினான் கையாளி மயத்துள்ளான் இரஞ்சோழமே எவெம்பிரான் திங்கை மாசு தீர்த்தவன் திருவேங்கடமட நெஞ்சமே என் திசைகளும் ஏழுலகும் வாங்கி வயிற்றில் பெு பண்டோரால் பள்ளி கொண்டவன் பான் மதிக்கிடர்த்தவன் திந்திரியான் திருவேங்கடமட நெஞ்சமே அருணீரெறிகாற்றினோடு ஆகாசமுமிம் பேச நின்ற பிறப்பிலி பெருகுமிடம் அம்பரமணல் கால் நிலம் சலமாகி நின்ற வமர் அருகோண் வம்புலாமலர் மேல் மலிமட மங்கை தன் கொழு நணவன் ஒம்பி நன்ன இடமல குரமாதர் நீலி தனந்தரும் செம்புணமகாவல் கொள் திருவேங்கடமெஞ்சமே திருநாமற்றெழுத்தும் சொல்லி நின்ற பின்னரும் பேசுவார் தம்மை உய்ய வாங்கி பிறப்பருக்கும் பிரானிடம் ஆசமாமலர் சூழ்தறு உலகுக்கெல்லாம் தேசமாய் திகழும் வலை திருவேங்க ரமட நெஞ்சமே பேசுமின் திருநாமற்ழுத்தும் சொல்லி நின்று பின் தரும்பாறு சம்மை உய்ய வாங்கி பிறப்பருக்கும் பிரானிடம் வாசமா மலரின் ஒழில் சூழ் தரு தேசமாய் திகழும் மலை திருவேங்க ரமட திளைக்கும் சுனை திருவேங்கடத்துறை செல்வனை மங்கயர் தலைவன் கலிகன்னி வந்தமிழ் செஞ்சொல் மாலைகள் வங்கமாக கடல் வையம் காவலராக வானுலகாழ்வரே செங்கையல் திளைக்கும் சுனை திருவேங்கடத்துற செல்வனை மங்கயர் தலைவன் கலிகன்னி கண் செஞ்சொல் மாலகள் தஞ்சமதாகவே வங்கமாக வையம் காவலராகி வானுலகாள் வரே தாயே தந்தையின் தாரமே கிளை மக்கள் என்னும் நோயே பற்றொடிந்தேன் உன்னைக்கு அன்பதோராசினாயே சோழ் விரையால் திருவேங்கடவா நாயேன் வந்தடைந்தேன் நல்கியால் என்னையாண்டருடே தாயே தந்தையன் தரமே கிளை மக்கள் என்னும் நோயே பற்றொடிந்தேன் உன்னைக்கு அன்பரோராசை நாயே போம்பொழில் சோழ் விரையார் திருவேங்கடவா நாயேன் வந்தடைந்தேன் நல்கியால் என்னை கொண்டருளே மானே கண்மடார் மயக்கில் பட்டு மானில நானே நானாவித நரகம் புகும் பாவம் செய்தேன் திருவேங்கடமலை என் நானாய் வந்தடைந்தேன் அடியேணையாற் பல்லுயிரை குறிக்கோளும் நிலாமையினால் ேனும் இறந்த இனிதாக உரை தரியேன் குளிர்வாம கடவா அன்றே வந்தடைந்தேன் அடியாக குழந்தான் அத்தனாயும் பிறந்தே இறந்தை தொழிந்தேன் நல்லதோர் அறம் செய்துமிலேன் இழந்தாய் நேர் முகில் நெரியா திருவேங்கடவா அலந்தேன் வந்தடைந்தேன் அடியேனை ஆற்ருளே எப்பாவும் பலவும் இவையே செய்திளை தொழிந்தேன் துப்பா நின்னடியே தொடர்ந்தே தவம் கேட்கின்றிலே எப்பா தென் வரசூ திருவேங்கடமாமலை என் அப்பா வந்தடைந்தேன் அடிய நயார் தொண்டருளே அண்ணாய் நீரிகால் மஞ்சுளாவு மாகாசமுமான் புன்னாரா கதண்ணுள் புலம்பித் தளர்ந்தைத் தொழிந்தேன் சிகையார் திருவேங்கடவா அண்ணா வந்தடைந்தேன் அடிய நயார் தொண்டருளே அறிகேன் பாலகனாய் பல தீமகள் செய்துமிட்டேன் பெரிய நாயினவின் பிறர்க்கே உழைத்து ஏழையானே கணமாமலவே கடவா அறியே வந்தடைந்தே அடியேனையாற் பல்பிறவி உன்னைக்கு அன்பதோராசையினால் ஏற்றேனி பிறப்பே இழறுத்தனம்பெருமாந்தொழுகன் குளிர்சல சூழ்வே கடவா ஆத்தேன் வந்தடைந்தேன் அழியனையாற் மற்றேல் ஒன்றுமிலேன் பவமே செய்து பாவியானேன் மற்றேல் ஒன்றறியேன் மாயனேயங்கள் மாதவனே தேன் பாய்ந்தொணும் கமல சுனவேங்கடவா அற்றேன் வந்தடைந்தேன் அடியணையால் கொண்டருளே கண்ணா ஏழுலகுஜிராய எங்கார் வண்ணனை விண்ணோர் தாம் பரவும் புழில் வெங்கட வேதியனை மாடங்கள் சோழ் திருவங்கயர் கலியன் பன்னார் பாடல் மற்றும் பயில்வார்க்கில் பாவங்களே கண்ணா ஏழுலகுஜிராய மாடங்கள் கலியன் பாடல் மற்றும் பாவங்களே கண்ணார் கடல் சோழ் இளங்கை கிரபந்தன் தின்னாகம் விளக்க சரஞ்சல உழ்த்தார் தொழும் வேங்கட மாமலமேயா அண்ணாடியே இடலை கலையாய அன்னார் கடல் சோர் இலங்கை கிரைவந்தன் தின்னாகம் விளக்க சரஞ்சல உய்தான் சொல்ல வேங்கட மாமலமேயா அண்ணாடியே இடலை கலையாய இலங்கை பறிக்கு அரக்கர் குலம் கட்டவர் மாள கொடிப்புள் திரித்தாய் அலங்கள் குடுமி திருவேங்கடம் மேயா துளவமுடியாய் அருளாயே நீரார் கடலும் நிலனும் முழுதுண்டு ஏராளம் இளந்தளிர் மேல் துயிலந்தாய் நீரா திருவேங்கடாமல மேயா ஆராவமுதே அடியெர்க்கருளாயே உண்டாயுருமேல் நருணை யமுதாக கொண்டாய் குறளாய் nilam neer adiyale endai sigara thiruvengadam meya anda adiye karul buriyaye thuna yedanoodu arihai vandu thondri பே அபுணனு உடலம் பிளந்திட்டா ஏனா திருவேங்கடம் மாமரமேயா கோனாகணய் குறிக்கொள்ள நீசப்பிரவியறிக்கி தன்னாக்கி தன்னின் அருள் ஜியும் தலைவன் நின்னார் முகில் சேர் திருவேங்கடமேயா நாப்பன்ெஞ்சி நுழானே ஆணே மட நோக்கி திறத்தெதிர்வந்த ஆணே விடயற்ற அணிவரை தோழாயே திருவேங்கட மாமலமேயா கோனே என் மனம் குடிகொண்டிருந்தாயே சயனியன் என சிந்தையுள் நின்ற வந்தரளங்கள் வேங்கட மாமலமேயாய் ஆயனியல்லது மற்றாயின் மனம் புகுந்தாய் மண்ணி நின்றாய் நந்தாத கொழுஞ்சுடரே எங்கள் நம்பி இந்தாமணியே திருவேங்கடம் மேயந்தாய் இனியா நுன்னை என்றும் விட எல்லாருமலி வேங்கட மாமலமேய மல்லார் திரழ் தோல் மணிவண்ணனம் மாண வல்லார் திரழ் தோள் கலியன் மலி வேங்கட மாமலமேய மல்லார் திரழ் தோல் மணிவண்ணனம் மான வல்லார் திரழ்தோள் கலியஞ்சொண்ட மாலை வல்லாரவர் வானவராகுவர்தா